காட்டு வருகின்றார் மாப்பா அவ அதனால அந்த அம்மா அப்படி செய்து அந்த பாத வழிபாடு திருவடி வழிபாடு செய்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறாள் அப்புறம் அந்த வழிபாடெல்லாம் ஏற்பூசி இப்படி எல்லாம் செய்ய ஒன்று சொன்னாலாம் என்ன சொன்னார் இது ரொம்ப பல்லு வச்சு சொன்னது அவன் அப்படிதான் பேசுவாங்க மாமி அதனால ஆறுால் ஆடியேன் பெற்ற ஆனங்கீனை வாதுவையை செய்து இத்திருநகத்திருவும் கன்னித்தேயமும் கை கொண்டு ஆள்கே இதான் சொன்ன மாமி சொன்னது என்னமோ இந்த பெண்ணு என் பொண்ணு இந்த பொண்ணை திருமணம் செய்து கொள்விங்க இந்த பெண்ணை மட்டும் திருமணம் செய்து கொள்ளல இந்த பாண்டி நாட்டு நீங்க எடுத்து ஆளணும் அதுதான் என்னுடைய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி செவுத்தோட செவரா அப்படிங்க சரி மாமி செய்யறேன் அதான் அங்கீகாரம் ஆமா அதான் அங்கீகாரம் அந்த முருவல் செய்து பாருங்க அதுவே அது அங்கீகாரம் என்ன நாகரீகம் தெரியுங்களா நாகரிகம் வேண்டுத்தக்கடி போல பொன் சொன்ன உடனே திருநகத்த ஒரே ஒரு பொண்ணு கொடுத்துட்டேன் இனிமே வந்து எனக்கு என்ன இருக்குது பொண்ணு உங்களுக்கு இந்த அரசு உங்களுக்கு தான் நாடு உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாள் அது இவர் இவருக்கு கவிஞரானதுனால இப்படி சொல்லி வச்சார் சொல்லிவிட்டு எல்லாம் நீங்க தான் சொன்னது அதை செய்தால் அதற்கு நேர்வாறு உள்நகை உடையராகி அதற்கு மனசு எப்படி காட்டினாரு உள்நகை உடையராகி அந்த சிரித்தும் சிரியாமலும் வளர்ந்தும்லராங்கிறானே சிரித்தும் சிரியாத அந்த வாயா அதுவே அதுக்கு விடையாம் என்று சொல்லி சொல்லு சரி அவர் வந்து என்ன பண்ணார் மாப்பிழ வந்து உட்கார்ந்தாராம் முதல்ல மாப்பிள்ள தான் உட்கார்றது என்ன எங்க பொண்ணு பொண்ணுன்னு கேட்பான்னு தவிர எங்க மாப்பிள்ள இது வரைக்கும் கிடையாது இவன் ஜீக்கிரம் இப்போ சட்டு போட்டுன்னு போட்டு வந்துடுமா அது இல்லாத பண்ணும் வருத்தப்படாத தாய்க்குள்ள வருத்தப்படப்படக்கூடாது இல்லைங்களா உலகியில சொன்னேன் இதுக்கு மாறா இருக்கிறது உண்டு இது அசடு வழிஞ்சி காலம் கடந்து வர்றது உண்டு பொண்ணு முன்ன வர்றதும் உண்டு ஆனால் வர மாட்டாங்க அந்த பிகு அவங்களுக்கு இல்லை பொண்ணு முன்ன போடுறதாடி இருடி அவர் வற்றும் அது மாப்பிள்ளை உட்கார்ந்த பிறகுதான் எல்லாம் பார்த்துக்கிறது ஏன் மணி நேரம் எங்க மாப்பிள்ளை கேட்டவங்க அப்புறம் வந்தால் தான் இது பொண்ணு வந்தால்தான் அது நாகரீகம் இந்த கூட தவழ மாமணி தவிசில் வைகி மனவினைக்கு அடுத்த ஓரை தாம்பரும் பலவும் அந்த நேரம் சரியா ஆறு ஏழு சொன்ன ஏழு ஏழு அஞ்சு ஆகுது இந்த ஏழு பதினஞ்சுக்கு திருமண போகுது அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணாரா ஒரு மாப்பிள்ள பாப்பான் மனசுல இருக்கலாம் சார் சொல்லலாமா சிவ சிவ அதனால மனதில் இருக்கலாம் சொல்லுவாரா என்ன அறிவிப்பாடு தெரியுங்களா நீங்க இதெல்லாம் படிச்சு பாருங்களேன் நானா சொல்றேன் இல்லைங்களா மாணவீனைக்கு அடுத்த ஓரை தாம்பரும் வளவும் வானத்தவணிய மலர் கும்பன்னார் காமரு நடனம் நோக்கி அங்க நடனம் பண்ணாங்க வாசிச்சாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாராம் வச்சிக்கிட்டு இருக்க சரி இப்ப அம்மா வர்றாங்க அம்மா வருவதற்கு ஒரு பாட்டு போடுற அதெல்லாம் வந்தாங்க அப்படி வந்து இப்ப இரண்டு பேரும் அப்படி உட்கார்ந்தாடலாம் எங்கே அந்த மணவரையில இருவருமாக உட்கார்ந்துடலாம் அப்படி இருவருமாக உட்கார்ந்த உடனே நம்முடைய திருவானை திருவண்ணாமலை ஐயா அவர்களோடு கூட நல்ல நினைப்படங்க எடுத்த அடியில் ஒரு பாட்டை எழுதலாம் பண்ணும் என் பாலும் பாலில் தன்னும் என் சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் அங்கே வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒும் பெருமானும் பெ வென்னிலாவும் வானும் போல வீரனும் கூர் வாழும் போல இதெல்லாம் நீங்க பாரதாசு உலகில் திருமணத்துக்கு ரைட் இல்லைங்களா ஆனா இதுக்கு சொல்லப்படாது அந்த ஹோமியோபி அன்பிட் தகுதி இல்லைங்களா அப்படி சொல்லாது வெண்ணிலாவும் போல வீரன் வர போல அது பிரியாம இருக்கிறதுக்குள்ள வீரனும் கையில இருக்கிற வாலு இன்னைக்கு பிரிக்கலாம் அதனால அப்படி எல்லார பிரிக்கவே முடியாதவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் சைவ சித்தாந்தம் சக்தியோடு மாட்டான் அப்படி பிரிந்தவர் கூடியிருக்கிறார்கள் அதனால வாசனையும் பிரிச்சு வைச்சா எப்படி இருக்கும் பிரிச்சு வச்சா எப்படி இருக்கும்னு கேட்டாரு வைக்க முடியுமான்னு கேட்காதீங்க வைத்தா எப்படி இருக்குமோ அது போல இல்பொருமே எல்லாம் எல்லாம் இசையும் இசை பண்ணும் இசையும் பிரித்து வைத்தால் எப்படியோ அது தண்ணீரும் அதனுடைய குளிர்ச்சியும் பிரித்து வைத்தால் பிரிக்க முடியாத ஒன்று பிரிந்திருந்து நமக்கு திருவிழாடல் காட்சி காட்டுகிறது என்பது இப்படியாக இருந்து அப்பொழுது சரியான மணி ஏழு பதினஞ்சு அதனால அத்தலை நின்றமாயோன் ஆதிசங்கரத்தினங்கை வைத்தலம் கமலப்போது பூத்ததோர் காந்தல் ஒப்ப வைத்தரும் மனுவாய் ஓத கரக நீர் மாறி பெய்தான் அண்ணாச்சி யாரு அண்ணாச்சி தடாத திருமால் திருமால் இருந்து தன்னுடைய தங்கை கையை பிடிச்சு சொக்கனா மனமாலன் கையில வச்சு வச்சவன் அந்த அந்த மனவினை நடத்தினவன் பிரம்மா அவர் அந்த கரக நீரை வார்த்தார வார்த்தை இனி இது மாதிரி கொண்டு இந்த பெண்ணு உனக்கே அடைக்கலம் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க படங்கள் புதுக்கும் மச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொண்டு வரைப்போங்கள் எங்க உங்க அல்லார்தோள் சேரக என்றெல்லாம் சொல்லுவது போல செய்தாரம் செய்தவொட கட்டி மேலும் கெட்டி மேலன் நாங்க அருமையாக அந்த திருமணம் நடைகின்றது அல்லவா திருமணம் நடந்து நிறைவு பெற்றது அந்த திருமணம் நிறைந்து பெற்ற உடனே உடனே என்ன செய்தார்கள் சொன்னார் இப்ப திருமணம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமா என்ன அருமையா அந்த நான்முகன் எரி வளர்க்க திருமால் அந்த கரக நீர் வார்த்தை கையை பிடிச்சு கொடுக்க வந்து அந்த பெருமான் திருமணம் செய்து கொண்டான் அப்படி அவளைதான் உங்களுக்கு இல்லைனர் எரி வளர்த்தவனும் தானிங்களா பிரம்மனாக இருப்பவனும் தான் தான் திருமாலாக இருந்து தன் தங்கையை கையை பிடிச்சு கொடுத்தவனும் அவன்தான் அந்த கையில் தான் வாங்கிக் கொண்டவன் அவன் தான் அப்படிதான் இந்த திருவிளையாடல் திருவிளையாடல் அதான் திருவிளையாடல் தானி நெருப்பா ஜோதி விட்டு எரிந்து பாருங்க அந்த நெருப்பு அவன் தான் நெருப்பை வளர்த்தவனும் அவன் தான் உணவு கொள்பவனும் தானி ஆகிய ஒருவன் பையம் புனர்வொரு போகம் மூழ்க புரடனும் பெண்ணுமாகி மனவினை முடித்தான் அன்னார் புணர்பினை மதிக்கிற அருமையான திருமணம் பாதி அதன் பிறகு உலகோர் மதிப்பது போல அமி மீது வைத்து அருந்ததி பார்க்கவும் செய்தான் செய்த அப்படி செய்துவிட்டு அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்தாரலாம் மன்னவர் எல்லாம் துணிவது பொருட்டு தானும் அன்னகர் நடுவூர் என்றோர் அநீதகர் சிறப்பு கண்டான் எல்லா அரசும் கூட என்ன செய்யணும்னு கேட்டா இவன் அரசனாயிருந்தாலும் இவன் போய் ஆண்டவனை வணங்க வேண்டும் ஒரு அரசன் நாளும் ஆண்டவனை வணங்கி வாழ வேண்டும் அப்படி இருந்த அரசு தான் சாரா அரசு சூர அரச நல்ல அருமையாக தனக்கு வழிபடுகளை வணங்கித்தான் வாழ்ந்தார்கள் அரசர்கள் முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிலில் என்ன செய்யவும் திருமூல திருமந்திரம் முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிலில் மாரி மாறிங்குன்றும் அல்லவா மன்னனும் நோய் வரும் ஒவ்வொரு நாளும் நமக்கெல்லாம் அரசனாக இருக்கலாம் ஆண்டவன் எவருக்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று இந்த காலத்தாத்தாவும் சொன்னார் இந்த காலத்தாத்தாவும் அதனால் இவர் என்ன பண்ண இந்த மாதிரி வந்த கோலத்திற்கு ஏற்ப அந்த ஊருளையே மதுரையிலேயே ஒரு திருக்கோவிலு ஆக்கி அந்த கோவில் இவர் வழிபாடு செய்வாராம் யாரு சொக்கநாதர் எதுக்கு நார தமக்குரிய இறைவனை வணங்கி வாடுதல் வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக தாம் இப்படி செய்து காட்டினாராம் அப்படி செய்து காட்டினார் என்று சொல்லி இப்படியாக மதுரை மாநகரம் அந்த திருமணத்திலே மிக அற்புதமாக இருந்து எல்லாவற்றையும் அங்கே நினைத்தன என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறார் மணித்தருக்கு அரசாகி நமக்கள் மாணவர்கள் அரசர் அவர் தான் அவங்களுக்கு எல்லாம் சிங்கமா இருந்தாராம் மட நல்லாக்கு இனித்தனை காலையாய் பெண்களுக்கெல்லாம் மன்மதனாய் இருந்தாராம் நீல மகிண்தூடாய் அணிமாலாய் இந்த பூமகளுக்கு திரும திருமாலாக இருந்து காத்தாராம் அனித்தனித்தம் ஆசை நீத்தகத்தெளிந்தவர்க்கு ஒன்றாய் எல்லாவற்றையும் பரம்பொருளாக இருந்தானாம் இப்படி ஒருவனி சிலருக்கு அரசாய் சிலருக்கு சிங்கமாய் சிலருக்கு மன்மகனாய் சிலருக்கு அந்த உண்டி இருக்கின்ற பரம்பொருளாய் இருந்து தனித்த மெய்யறிவானந்த மாம்பரத்துவமாய் நின்றான் இப்படி எல்லாம் ஆகி நின்றவன் மதுரை பெருநகரிலே இம்மாதிரி இருந்து அந்த திருமணத்தை நிறைவு செய்து எல்லாருக்கும் திருமண காட்சி கொடுத்தார் என்று சொன்னால இனிமே எல்லாம் அவங்களும் சாப்பிட்றோம் அதனால இனி பேசக்கூடாதனால் ரொம்ப அருமையான அந்த திருமணத்தின் உணவினை உண்டு சுவைத்து இனிது அல்லவும் சொல்லுவோம் என்று சொல்லி இம்மாதிரி இந்த திருமணத்தை இந்த நாளிலே இங்க பேசுமாறு திருவிழா பானத்து சிந்திக்குமாறு பணித்தருடைய எல்லாம் அல்ல அது குருவொருளாக இருந்து நமக்கு ஆட்படுத்துகிறது எனவேந்தவித்திர சுவாமியுடைய திருவிழிகளுக்கும் இவ்வளவு மழையும் பொருட்படுத்தாது வந்து கேட்கின்ற நம்முடைய ஆற்காட்டு அன்பர்கள் நம்முடைய வேலூர் அன்பர்கள் இந்த ஊர் அன்பர்கள் எல்லோருக்கும் தாய்மாரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து